நட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமரு தொழிக்காக சென்னையிலிருந்து உங்கள் நன் வேலை மேலும் டிஸ்யூரியா அதாவது நீர்த்தாரையில் எரிச்சல் சொட்டு சொட்டாக நீர் கழிவது நீர் சொருக்கு இவற்றை போக்கக்கூடிய மருந்து என்னன்னு பார்ப்போம் அம்பது எம்எல் எடுத்து அதனுடன் சுவைக்கு கற்கண்டு சேர்த்து காலை ஐம்பது எம் இரவு ஐம்பது எம் பருகி வந்தால் சொட்டு நீர் கழிவது நீர்த்தாரையில் எரிச்சல் நீர் இவை அனைத்தும் நீங்கிவிடும் என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துள்ளி புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்